ியாவை எங்கு தேடிய கிடைக்காமல்க ியர்கள் இருக்கும் கேபினுக்கு வந்தான் அங்கிருக்கும் ஒவ்வொருவரும் ஹரிஷின் மீது பயங்கரமான கோபத்தில் இருந்தனர் ஹரிஷால் அவர்களது அரை நாள் உழைப்பும் அதற்கான ஊதியமும் வீணாகி விட்டதால் கொதிப்பில் இருந்தனர் அப்போது ஹரிஷ் அங்கு சென்றதால் அவர்களின் கோபம் ஹரிஷிடம் பாய்ந்தது மதன் மீண்டும் ஹரிஷை நோக்கி வந்தான் ஹரீஷ் நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட நான் ரெண்டு வருஷமா இங்கு ஒர்க் பண்றேன் நாங்க எவ்வளவோ நாள் இந்த மாதிரி பேசி அரட்டடிச்சு சந்தோஷமா இருந்திருக்கோம் கிடைச்சதில் இந்த கம்பெனில இருந்து நீ ரிசைன் பண்ணிட்டு போயிடு அதான் உனக்கு நல்லது எல்லாம் உன்ன சொல்லி தப்பில்ல உன்னை பெத்தவங்களை சொல்லணும் அறிவு கேட்டவங்க தருதலையை பெத்து போட்டு போயிருக்காங்க என்று மதன் சொன்னதும் ஹரிஷிற்கு கோபம் தலைக்கேறியது இவர்கள் பேசியது தூங்கிக் கொண்டிருக்கும் சிங்கத்தை தட்டி எழுப்பியது போலாகியது இதுவரைக்கும் ஹரீஷ் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்யவே முடிவெடுத்திருந்தான் ஆனால் இவர்கள் ஹரிஷின் பெற்றோரை பற்றி பேசியதால் இந்த நிறுவனத்தின் பங்குதாரராக மாற விரும்பினான் பிரியாவை காணவில்லை என்று ஹரீஷ் பார்த்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது அக்ஷயாவும் விக்னேஷும் உள்ளே வந்தனர் எல்லோரும் அவர்களை கவனித்தனர் மதன் அக்ஷயாவை நோக்கி சென்றான் அக்ஷயா உனக்கு இங்கு நடந்த விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் உன் லவ்வன் இருக்காரே ஹரீஷ் அவர்னால எங்களுக்கு எல்லாரோட ஹாஃப் டே சாலரி கட் ஆயிடுச்சு என்று கோபத்துடன் சொல்ல அக்ஷயா ஒன்றும் ஹரீஷ் ஆபீஸ்க்கு வந்துட்டு இருந்தான் அவங்கிட்ட நாங்க பேசிட்டு இருந்தோம் அவங்க நாங்க எல்லாரும் பேசிட்டு பார்த்து வேலை செய்யாம என்ன அரட்டடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் ஹாஃப் டே சாலரி கட் பண்ணிட்டாங்க இதுல ஹரீஷ்க்கு மட்டும் எந்த பனிஷ்மெண்ட்டும் இல்ல இது என்ன நியாயம் எனக்கு தெரியாது நீ ஹரீஷ்ட பேசி எங்க எல்லாரோட ஹாஃப் டே சாலரியே கொடுக்கணும் அவன் தரலன்னா நீ கொடுக்கணும் என்று கோபமாக கேட்க அனைவரும் அதை ஆதரித்தனர் அக்ஷயாவிற்கு கோபம் வந்தது அவனுக்காக இதற்கு நான் பணம் தர வேண்டும் என்ற எண்ணம் வந்தது கோபத்தில் அவர்களிடம் கத்தினாள் கொஞ்சம் நான் சொல்றதை கேட்கிறீங்களா என கத்தியவுடன் அந்த இடமே அமைதியானது ஹரீஷ் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான் எல்லாரும் நான் சொல்றதை கேட்டுக்கோங்க எனக்கும் ஹரீஷ்கும் பிரேக் அப் ஆயிடுச்சு என்று அக்ஷயா சொல்ல அனைவரும் ஆச்சரியத்தில் அவர்களை பார்த்தனர் இதை அவர்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை இனிமே எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க விரும்பாம விலகிட்டேன் நாங்க பிரேக்அப் பண்ணிட்டோம் கிளியர் என்று அக்ஷயா கூறினாள் பின் ஹரீஷ் அங்கு நிற்பதை பார்த்து அதுக்கு ஹரிஷ் சார் என்ன பண்ணார்னு தெரியுமா ஒரு பொண்ணை நடிக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு ரீமாடலிங் பண்ண காரோட வந்து ஏதோ சார் என்று அக்ஷயா பேசிவிட்டு விக்னேஷன் கையை பிடித்தாள் அக்ஷயா விக்னேஷிடம் பழகுவது ஆபீஸில் சிலருக்கு தெரிந்திருந்தாலும் அவர்கள் அதை பெரிதாக கருதவில்லை அக்ஷயா பேசி முடித்த பிறகு மதன் மீண்டும் பேச முன் வந்தான் அக்ஷயா இவ்வளவு நாள் நான் ஏதோ நீ முட்டானு நினைச்சிட்டு இருந்த நீ வாழ்க்கையில எங்க காட்டு பாக்கலாம் என்று சிரித்துக்கொண்டே ஹரிஷின் பாக்கெட்டில் கையை விட்டு தேடினான் ஒரு பழைய நூறு ரூபாய் நோட்டு பாக்கெட்டில் இருந்தது மதன் அதை கையில் எடுத்து என்ன இதான் அந்த பத்து கோடியா வெறும் நூறு வச்சுக்கிட்டு நீ எல்லாம் உட்கார்ந்துள்ள அனைவரும் சிரித்தனர் ஹரிஷ் ஒரு கொடூரமான குற்றம் செய்தவன் போல அவர்கள் எல்லோரும் சூழ்ந்து அவனை ஏழனப்படுத்தினார்கள் ஹரிஷிற்கு இது பெரிய அவமானமாக தெரியவில்லை தான் யார் என்று தெரியாமல் இந்த நாய்கள் குறைத்துக் கொண்டிருக்கின்றனர் உங்களிடம் பேசி புரிய வைக்க வேண்டிய அவசியமும் எந்த எண்ணமும் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை என நினைத்தான் அவனால் மதனை ஓங்கி அடித்துவிட முடியும் ஆனால் அது அவன் தரத்தையே தாழ்த்தியது போலாகும் என்று அமைதி காத்தான் தன்னை ஏளனப்படுத்தி சிரிக்கும் எல்லோரின் முகத்தையும் பார்த்தான் அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்தது ஒருவனை கஷ்டப்படுத்தி கிடைக்கும் மகிழ்ச்சி நிலைக்காது என்று மனதிற்குள் நினைத்து அனைவரையும் பார்த்தான் அப்பொழுது விக்னேஷ் அவன் இப்போது ஹரிஷ் அனைவரிடமும் பேச ஆரம்பித்தான் என்ன இவ்வளவு கேள்வி செய்றீங்க நடந்ததுக்கு சேலரி கட் பண்ணாங்க அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் நான் அக்ஷயா லவ் பண்றேன்னு எல்லாருக்கும் தெரியும்ல அக்ஷயா ரொம்ப நாளா விக்னேஷ் கூட பழகிட்டு இருக்கா உங்க எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சும் யாரும் என்கிட்ட வந்து சொன்னதில்ல ஏன் விக்னேஷ் பைனான்ஸ் டைரக்டருங்கிறதுனால இது உங்களுக்கே கேவலமா தெரியல என்று ஹரிஷ் கேட்டான் அனைவரும் சற்று மனம் நொந்தனர் அவன் காதல் உண்மையாக இருந்தது அக்ஷயாவிற்காக ஹரீஷின் கடின உழைப்பை அனைவரும் அறிந்திருந்தனர் ஆனாலும் விக்னேஷை பற்றி யாரும் ஹரீஷிடம் கூறியதில்லை இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த விக்னேஷ் தன்னை பற்றி பேசிய உடனே ஹரீஷின் பக்கம் வந்தான் ஹரீஷ் என்னை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்லை அக்ஷயா அவருக்கு உன்னை பிடிக்கல பண்ணிட்டா அவளுக்காக என்ன பண்ணிருக்க ஒன்னும் இல்ல அவளை வெறுப்போடு சொன்னான் அப்போது அக்ஷயா ஹரீஷை நோக்கி ஹரீஷ் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அத மறுபடியும் பேசி டைம் வேஸ்ட் இன்னைக்கு உன் தங்கச்சின்னு நடிக்க வந்த அலையோர்த்தி அவ எங்களோட காரை இடிச்சு நாசம் பண்ணிட்டா அதற்கான படத்தை நீ எப்ப கொடுத்தாவனோ என்று கூறினாள் இப்போது பிரியா திரும்பி வந்து அங்கு நடப்பதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தாள் ஹரிஷ் நீ என்ன பண்ணுவியோனக்கு தெரியாது அந்த காரோட வேலை முப்பது லட்சம் நீ எவ்வளவு சம்பாரிச்சாலும் கொடுக்க முடியாது எனக்கு தெரியும் ஆனால் எப்படியோ ரெடி பண்ணி கொடு இல்லையா உன் மேல நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ண வேண்டி என்று சொன்னாள் அக்ஷயா பிரியா இதை கேட்டுக்கொண்டிருந்தாள் ஆனால் இது அவளுக்கு பெரிதாக தெரியவில்லை தன் பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருப்பதை நினைத்து இன்னும் பதட்டத்தில் இருந்தாள் ஆனால் ஹரிஷை பார்த்து பிரியா ஆச்சரியத்தில் இருந்தாள் இவன் இவ்வளவு பண நெருக்கடியில் இருக்கிறான் மறுத்தான் என்று யோசனை செய்து அவளுடைய நிதி நெருக்கடியை யோசித்து அவள் அறையை நோக்கி நடந்தாள் ஹரீஷின் மனதில் தீராத கோபமும் வெறுப்பும் இருந்தது இவர்களிடம் சண்டையிடுவது முட்டாள்தனம் என நினைத்தான் பிரியா போவதை பார்த்த ஹரீஷ் அவளை நோக்கி போனான் மதன் ஹரிஷை தடுத்து என்ன மறுபடி போட்டு கொடுக்க போறியா நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா என்று பேச வருவதற்குள் ஹரீஷ் மதனின் தலையை இழுத்து பிடித்து அழுத்தி அங்கிருக்கும் டேபிளில் ஓங்கி சடாரன் அடித்தான் டமாரனை கேட்ட அந்த அடியில் அத்தனை பேரும் ஸ்தம்பித்து நின்றனர் மதன் தலையில் இருந்து ரத்தம் வழிந்தது பிரியா நின்று ஆச்சரியத்தில் திரும்பி பார்த்தாள் அலுவலகமே ஆடி போனது இதுவரை சாதுவாக இருந்த ஹரிஷ் இப்போது கொதித்தெழுந்திருந்தான் இவர்களை நாய்கள் என்றும் குறைக்கிறார்கள் என்றும் இதுவரை அமைதியாக இருந்தான் ஆனால் ஹரீஷின் பெற்றோரை பற்றி பேசியதும் அவன் கோபத்திற்கு எல்லையில்லாமல் போனது மதன் பயத்தில் அலர அனைவரும் ஹரீஷின் பக்கம் வராமல் தள்ளியே இருந்தனர் அவன் அடி சிங்கத்தின் கர்ஜனையைப் போல பயங்கரமாக இருந்தது அக்ஷயாவும் விக்னேஷும் அவனை கண்டு மிரண்டு போனார்கள் அக்ஷயா எவ்வளவு நாள் அவனிடம் பழகியிருந்தும் அவனிடம் இருக்கும் மூர்க்கத்தனமான கோபத்தை அவள் இப்போதே முதல் முறை பார்க்கிறாள் ஹரிஷ் மாறி போய்விட்டான் என அக்ஷயா உணர்ந்தாள் என்றும் இருப்பதை விட இன்று ஹரிஷ் வித்தியாசமாக இருப்பதாக அனைவரும் நினைத்தனர் இதுவரை துருப்பிடித்த கம்பியாக இருந்த ஹரிஷ் இன்று நெருப்பினால் தீட்டப்பட்ட கூர்மையான கத்தியாக மாறினான் அப்பொழுது கம்பெனியின் வாயிலில் நடந்து வந்து கொண்டிருந்த பிரியா இதையெல்லாம் கவனித்தும் இப்பொழுது இதை பற்றி பேச விருப்பம் இல்லாதது போல அவளின் கேபினிற்கு சென்றாள் பிரியாவின் அறையில் பிரியா பதட்டத்துடன் உட்கார்ந்திருந்தாள் இன்வெஸ்டர் திலீப் தன் நிறுவனத்தில் முதலீடு செய்யவில்லை என்று நினைத்தாலே பிரியாவுக்கு உடல் நடுங்கியது என்னோட கதை அவ்வளவுதானா அடுத்து நான் என்ன செய்ய போறேன் அவ்வளவு பெரிய தொகைக்கு இப்ப யார்கிட்ட போய் கேட்கறது திலீப்போடத்துக்கு நான் பலியாக போறனா இல்ல நிறுவனத்தை அவளுக்கு இருந்தது இதுவரை இப்படிப்பட்ட சூழ்நிலை அவள் வாழ்நாளில் வந்ததில்லை முன் ஒருவர் முதலீடு செய்து கொண்டிருந்தார் அவர் சில காலமாக நிதி பற்றாக்குறை என கூறியதால் பிரியா வேறு முதலீட்டாளரை தேடிக்கொண்டிருந்தாள் அப்போது நண்பரின் மூலமாக அறிமுகமானவர்தான் திலீப் நல்ல நம்பிக்கையாக பேசினார் அவளுக்கு ஆறு கோடி தேவைப்பட்டது அதை திலீப் முதலீடு செய்கிறேன் என்று உறுதியளித்திருந்தார் ஆனால் தற்போது மாற்றி பேசுவது பிரியாவிற்கு அளவு கடந்த எரிச்சலை உண்டாக்கியது திலீப் தன் மோகம் கொண்டுதான் இதற்கு ஒப்புக்கொண்டான் என பிரியா அறிந்திருந்தாள் ஆனால் திலீப்பிற்கு பதிலாக வேறு முதலீட்டாளர்களை தேட முடியாது அதுவும் இவ்வளவு பெரிய தொகையை முதலீடு செய்ய யோசிப்பார்கள் என வேறு வழி பிரியா திலீப்பை முதலீடு செய்ய ஏற்றுக்கொண்டாள் ஆனால் தற்போது இது பெரிய பிரச்சனையாகிவிட்டது திலீப் சொல்வதற்கெல்லாம் ஒப்புக்கொண்டால் மட்டுமே அவன் முதலீடு செய்வான் பிரியா தன்னுடைய இளம் பருவத்திலேயே இவ்வளவு பெரிய நிறுவனத்தை உருவாக்கி அதற்காக பாடுபட்டு உழைத்து தனி ஒரு பெண்ணாக துணிச்சலுடன் இருந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறாள் இன்று ஒரு நாளில் இந்த நிலை முற்றிலுமாக மாறப்போகிறது இனி என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் அப்பொழுது யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது பிரியா அவரை உள்ளே வர சொன்னார் உள்ளே வந்தது ஹரீஷ் ஹரீஷ் எவ்வளவு டென்ஷன் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த நேரத்துல தேவையில்லாம சண்டை போட்டு பெரிய பிரச்சனை உருவாக்குறீங்க நான் உட்கார சொல்லிட்டு போயிருந்தேன் என்று கூறி ஹரீஷின் மீது கோபம் கொண்டாள் ஹரீஷ் இருந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து கொடுத்தான் பிரியா அப்போதுதான் உணர்ந்தாள் அவள் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்திருந்தது கண்களை துடைத்து ஹரீஷை உட்கார சொல்ல ஹரீஷ் எதிர் இருக்கையில் அமர்ந்தான் பொண்ணுங்க பிசினஸ் பண்றது சாதாரண விஷயம் இல்ல அதுவும் அழகான பொண்ணா இருந்தா இன்னுமே கஷ்டம் நமக்கு எங்க இருந்து எதிரி வருவாங்க அதுவே பெரிய விஷயம் என்று ஹரிஷ் சொல்ல பிரியா சோகத்தில் உனக்கு எல்லாம் தெரியுமா ஹரீஷ் அதற்கு எனக்கு தெரியாது ஆனா இதுவும் நடக்கலான்னு யூகமா நினைச்சிருந்த நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு உங்களுக்கு கால் பண்ண திலீப் தானே என்றான் ஹரீஷ் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் பிரியா ஹரீஷ் ஒன்னால கூட கண்டுபிடிக்க முடிஞ்சது ஆனா நான் இந்த கம்பெனியோட மாட்டிக்கிட்டேனே என்றாள் மேடம் அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல ஆனா உங்களுக்கு நடக்க போற மட்டுமே நீங்க பாக்குறீங்க உங்களை சுத்தி இருக்கிற மக்களையும் கொஞ்சம் பாருங்க அப்போதான் உண்மை என்னன்னு தெரியும் என்று ஹரிஷ் சொன்னதும் பிரியா தலையசைத்தாள் அவள் உண்மையாகவே இந்த முதலீட்டின் மூலம் வரும் நன்மையை மட்டும் தான் யோசித்தாள் ஆனால் முதலீடு இல்லை என்றால் வரும் பிரச்சனையை பற்றி அவள் யோசிக்காமல் இருந்தாள் நீதான் கிஸ்ட் பண்ணிட்ட சொல்லி என்ன அலர்ட் பண்ணாம இருந்த ஹரீஷ் என்றாள் நான் எதுக்கு மேடம் உங்களை அலர்ட் பண்ணணும் உங்க வேலையில் தலையிடணும் என்று ஹரீஷ் கூறினான் பிரியாவுக்கு குழப்பமாக இருந்தது அப்புறம் இப்ப மட்டும் எதுக்கு என்கிட்ட சொல்ற என்று பிரியா கூறினாள் ஹரீஷ் அதை பொருட்படுத்தாமல் தலையே குழிந்து போனை நோண்டி நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்றது மட்டும் இல்ல நீங்க ப்ராஜெக்டுக்கு உங்களுக்கு ஆறு கோடி பத்தாது ஏழு கோடி வேணும் அப்புறம் அதை எக்ஸ்பிளோர் பண்றதுக்கு மினிமம் ரெண்டு கோடியாச்சு வேணும் ஹரீஷன் இந்த கணக்கு பிரியாவுக்கு திகைப்பை உண்டு பண்ணியது இந்த கணக்கை தான் தான் முதலில் போட்டு வைத்திருந்தோம் பின் முதலீட்டாளரை பொறுத்து நிதியை குறைத்துக் கொள்ளலாம் என்றிருந்தாள் பிரியா ஆனால் இவள் மனதில் போட்ட கணக்கு ஹரீஷிற்கு எப்படி தெரிந்தது என்று பிரியா சற்று நிதானம் தவறியிருந்தாள் அப்போது ஹரீஷ் பிரியா என்று அழைத்தான் பிரியா அவனை பார்த்தாள் நான் உங்களுக்காக பத்து கோடி உங்க கம்பெனியில இன்வெஸ்ட் பண்றேன் ஆனா அதுக்கு பதிலாக எனக்கு இந்த கம்பெனியிலிருந்து தரணும் நீங்க ஒத்துக்கிறீங்களா என்று தன் முகத்தை சீரியஸாக வைத்துக் கேட்டான் இதை கேட்ட பிரியா அதிர்ச்சி அடைந்தாள்